என்ன ஜாஜ்மாமா என்ன சொலப்பியா இன்னைக்கு இந்த ஆங்கிலத்துல சிங்குலர் அவ்வளவு தானே அது ரொம்ப ஈஸி மாமா அதாவது ஒரு வார்த்தையில எஸ் சேத்தம்னா புளூரல் ஆயிரும் இது பெரிய விஷயமா இத பரிய ஆமாடா இப்ப ஷேர்ட் சிங்குலர் அது எஸ் ஏத்தா ஷேர்ட்ஸ் புளூரல் அதோட முடிஞ்சு அதுல போய் எக்ஸ்ட்ரா ஒரு எச போட்டம் அப்படின்னாலே அது புளூரல் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆளு மென் அப்படின்னா நிறைய பேர் அதே மாதிரி இப்ப உமன் அப்படின்னு சொல்றான் அது மட்டும்டா பல்லுக்கு என்ன சொல்லுவேன் என்ன சொல்லுவது அப்படின்னு சொல்ற ஒரு கல்லூரி பழைய மாணவர்கள் அப்படிங்கறதுக்கு அலுமினி அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிய ஆமா மாணவர்கள் அப்படின்னா அலுமினி இதே ஒரு மாணவர் பழைய மாணவர் என்ன சொல்லும் பழசுதான் உனக்குதான் புதுசா இருக்குமே தெரிஞ்சுக்கி அப்படின்னா பழைய மாணவர்கள் அப்படின்னா பழைய மாணவர் இதே மாதிரி இந்த பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா நிறைய பாக்டீரியாவது பாக்டீரியாஸ் சொல்ல வேண்டியது கிடையாது பாக்டீரியா அப்படின்னால புளூரல் தான் அதுல போய் எஸ் எல்லாம் ஜேக்கக்கூடாது அப்பா சிங்குளர் என்ன வரும் பாக்டீரியம் என்ன சொல்றியமாடா பாக்டீரியம் சிங்குளர் பாக்டீரியா அப்படிங்கிறது புளூரல் அதுல போய் எஸ் எல்லாம் ஜேக்கக்கூடாது இது மாதிரி ஆங்கிலத்துல சிங்குளர் ப்ளூரலுக்குன்னு சில ஸ்பெஷலான வார்த்தைகள்லாம் இருக்கு அதெல்லாம் அப்படி பழக பழக்கத்துல தெரிஞ்சுக்கணும் இப்ப நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒரு திருப்பி சொல்றியா அதான் ஏற்கனவே சொல்லிட்டே மாமா சொல்லிட்டுநூறுவா சொல்லுவே என்ன குறைஞ்சா ஒரு சரி சொல்லுங்க கேட்டுக்கிறேன் சைல்டு சில்ட்ரன் டூத்னஸ் அலுமினி பாக்டீரியம் பாக்டீரியா இதுல சொன்னதெல்லாம் சிங்குலர் இரண்டாவது சொன்னதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறேன் அப்ப தேங்க போக போக கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வளரும் இதில் மழைப்பழம் பண்ண வேண்டாம் அப்படியே பழக்கத்தில் உனக்கு தானாக எல்லாம் வரும் ஒரு தடவை கேட்டுக்கிட்டீன்னா அவள் மட்டும் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அவன் மனசில் பதிஞ்சிரும் கேட்கும் கொஞ்சம் கவனமாக கேளு என்ன தேர்னு நினச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டேன்னா எதுவும் மண்டையில் ஏறாது சரியா சரி மாமா நான் கிளம்பட்டேன் டைம் ஆகுது ஆமாம்மா உனக்கு ரொம்ப வேலையெல்லாம் இருக்கும் டைம் ஆகிடும் நீ கிளம்ப கிளம்பு பார்க்கலாம் நாளைக்கு பார்ப்பேன் சரி வரேன் மாமா சரி பார்த்து பார்த்துறான் போயிட்டு வைப்பா